121 நல்லவற்றில் எதையும் நீங்கள் மதிப்பு குறைவாக கருதிவிட வேண்டாம் உன் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் நீர் சந்திப்பதாயும் சரியே என்று நபி சொல்லு அலி அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு ஆறு இரண்டு ஆறு